ஏழு அறிவிக்கின்றார்கள் ஒன்று இரண்டு கவல உணவுக்காகவும் ஒன்று இரண்டு மக்களை சுற்றி யாசகம் கேட்டு வருபவர் ஏழை அல்ல என்றாலும் ஏழை என்பவர் அவரின் தேவையை பெற்றுக் இருப்பார் அவருக்கு தர்மம் செய்யப்பட தேவையில்லை எனும் அளவுக்கு அவர் ஏழ்மை அறியப்படாதவராக இருப்பார் மேலும் அவர் மக்களிடம் வியாசகம் கேட்டு நிற்க மாட்டார் இவரை ஏழையாகும் என்று அனுப்பிச் செல்லதாக அழகில் அவர்கள் கூறினார்கள் புகாரி ஒன்று நான்கு ஏழு ஒன்பது முஸ்லிம் ஒன்று பூஜ்ஜியம் மூன்று ஒன்பது